வணக்கம் நட்டினியின் ஆயிரத்தி நூற்றி செய்தி சேவை ஜூன் 12, 2018 பதினெட்டு வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் குமார் இன்று குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினம் சின்னஞ்சிறு சிறார்களின் வாழ்வை இருளாக்காமல் அவர்கள் வாழ்வில் ஒளி வெள்ளம் சேர்ப்போமே தமிழக செய்திகள் சென்னை சேலம் இடையேயான பசுமை வழி விரைவுச்சாலை திட்டத்தால் பயன்களே அதிகம் எனவும் இதற்கான இழப்புகள் குறைவாக இருப்பதால் இத்திட்டத்தை ஆதரிக்க வேண்டும் எனவும் சட்டப்பேரவையில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் மாற்றுத்திறனாளி அரசு ஊழியர்கள் பணி நேரத்திற்கு பதினைந்து நிமிடங்கள் முன்பே அலுவலகத்தை விட்டு புறப்படும் சலுகையை தமிழக அரசு மாற்றுத்திறனாளி ஊழியர்களுக்கு அறிவித்துள்ளது நெல்லை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பாபநாசம் நீர்மட்டம் ஒரே நாளில் பதினோரு அடி உயர்ந்துள்ளது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் இனி பொதுச் செயலாளர் பதவி வகிக்கப்பட மாட்டாது இதற்கான புதிய சட்ட விதிகளை தேர்தல் கமிஷன் ஏற்றுக்கொண்டுள்ளது காட்பாடி அருகே சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதால் ரயில் போக்குவரத்து ஓரளவு பாதிக்கப்பட்டுள்ளது இன்று ரயில் போக்குவரத்து சீரடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்தின் போது வாகனங்களுக்கு தீ வைத்த விவகாரம் தொடர்பாக ஆறு பேர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம் பாய்ந்துள்ளது ராமநாதபுரம் அருகே கீழக்கடை கடற்கரை பகுதியில் இருந்து இலங்கைக்கு கடத்த இருந்த ஏழு லட்சம் மதிப்பிலான வழி நிவாரணி மாத்திரைகளை கியூப்ரிவு காவல்துறையினர் கைப்பற்றினர் இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வங்கதேசத்திற்கும் வங்காள விரிகுடாவிற்கும் இடையே குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் உள்ள முக்கிய துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு செய்திகள் அண்டை நாடுகளுடன் நல்லுறவை பேணவே இந்தியா விரும்புவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினரிடமிருந்து ஆயுதங்களை பறித்து சென்று தப்பிக்க முயன்ற இரண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர் காங்கிரசில் பதவி கிடைக்காத அதிருப்தியாளர்களால் ஆட்சிக்கு ஆபத்து என கர்நாடக மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் துணை முதல்வருமான ஜி பரமேஸ்வர் தெரிவித்துள்ளார் ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டத்தில் இரண்டரை கோடி மதிப்பிலான தொன்னூத்தி ஒன்பது செம்மரக் கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன செம்மரக் கட்டைகள் கடத்தியவர்கள் குறித்து வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் காஷ்மீரில் அமர்நாத் புனித யாத்திரை வழி முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்வதற்காக கூடுதலாக இருபத்தி துணை ராணுவ வீரர்களை அனுப்புமாறு மத்திய அரசுக்கு காஷ்மீர் காவல்துறையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் பஞ்சாப் நேஷனல் வங்கியில் பல ஆயிரம் கோடி மதிப்பிலான பணத்தை மோசடி செய்துவிட்டு தப்பியோடிய நீரவ் மோடி இங்கிலாந்தில் அரசியல் தஞ்சம் கோரி விண்ணப்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சென்னையை சேர்ந்த பொறியியல் மாணவர்கள் விபத்தில் சிக்கியவர்களுக்கு உதவும் வகையில் புதிய ட்ரோன்களை வடிவமைத்து சாதனை படைத்துள்ளனர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்ட சம்பத் நெஹ்ரா என்ற ரவுடி பிரபல ஹிந்தி நடிகர் சல்மான் கானை கொலை செய்ய சதி திட்டம் தீட்டிய திடுக்கிடும் தகவல் போலீஸ் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடக கடலோர பகுதிகளில் மிக கனத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அயல்நாட்டு செய்திகள் வரலாற்று சிறப்புமிக்க அமைதி பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் ஆகியோர் சிங்கப்பூர் வருகை தந்துள்ளனர் இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை இன்று நடைபெறுகிறது இந்தியாவும் பாகிஸ்தானும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் உறுப்பு நாடுகளாக இணைந்துள்ளதால் அந்த அமைப்பின் பலம் அதிகரித்துள்ளது என சீன அதிபர் ஷி ஜின் தெரிவித்துள்ளார் எண்பது நாடுகளுடன் சீனா மேற்கொண்ட பெல்டன் ரோடு எனப்படும் வர்த்தக இணைப்பு பாதை திட்டத்தை இந்தியா ஏற்கவில்லை என்பதை பிரதமர் மோடி சூசகமாக தெரிவித்துள்ளார் கனடாவில் நடந்த ஜி மாநாட்டில் ஒருமனதாக எடுக்கப்பட்ட வர்த்தக உறவு தொடர்பான கூட்டறிக்கையை நிராகரித்த அமெரிக்க அதிபர் ட்விட்டரில் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார் இதனால் உலக வர்த்தக போர் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் நவாஸ் ஷெரீப் மீதான ஊழல் வழக்குகள் ஒரு மாதத்திற்குள் முடிக்கப்பட என பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வணிகச் செய்திகள் சர்வதேச சந்தையில் யூகத்தின் பேரில் பஞ்சு விலையை அதிகரித்ததால் உள்நாட்டில் பஞ்சு விலை ஒரு கண்டிக்கு கடந்த ஒரு மாதத்தில் ஐந்தாயிரம் ரூபாய் அதிகரித்து நாற்பத்தி ஆறாயிரத்தி விற்கப்படுகிறது இதனால் தமிழக நூற்காலைகள் கடும் நெருக்கடியை சந்தித்து வருகின்றன ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த பர்னிச்சர் நிறுவனமான ஐ அடுத்த மாதம் இந்தியாவில் தன்னுடைய முதல் கடையை திறக்க உள்ளது நாடு முழுவதும் அடுத்த மாதம் பத்தாயிரம் வைஃபை நிறுவ திட்டமிட்டுள்ளதாகவும் அடுத்த மூன்று மாதங்களில் ஒரு லட்சம் வைப்பை வரை நிறுவ இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் தொலைத்தொடர்புத்துறை செயலாளர் அருணா சுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டுக்குள் எட்டாயிரம் கோடி ரூபாய் வாராக்கடனை மீட்க முடியும் என பஞ்சாப் நேஷனல் வங்கி நம்பிக்கை தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் ஒற்றையர் பிரிவில் ஸ்பெயினின் ரஃபேல் நடால் கோப்பையை வென்றுள்ளார் பைனலில் அவர் ஆஸ்திரியாவின் டொமினிக் தியமை தோற்கடித்தார் கால்பந்திற்கான பீபா உலக கோப்பையில் விளையாடுவதற்கான தகுதியும் திறமையும் இந்திய அணிக்கு உள்ளது மிக விரைவில் அந்த கனவு நனவாகும் என மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இங்கிலாந்துக்கு எதிராக நடைபெற்ற ஒரே ஒரு ஒருநாள் சர்வதேச போட்டியில் ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் வென்று ஸ்காட்லாந்து அசத்தியுள்ளது ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் தடகள போட்டியில் இந்தியா மொத்தம் பதினேழு பதக்கங்களை வென்றது கடைசி நாளில் மட்டும் இரண்டு தங்கம் உட்பட நான்கு பதக்கங்களை இந்தியா வென்றது ஆஸ்திரியா அணிக்கு எதிரான பயிற்சி கால்பந்து ஆட்டத்தில் பிரேசில் அணி மூன்றுக்கு பூஜ்ஜியம் என அபார வெற்றி பெற்றது திரைச் கமல் நடித்துள்ள விஸ்வரூபம் இரண்டு படம் ஆகஸ்ட் பத்தாம் தேதி வெளியாகும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது குக்கு ஜோக்கர் ஆகிய படங்களை தொடர்ந்து மூன்றாவதாக தான் இயக்கும் படத்துக்கு ஜிப்சி என தலைப்பட்டுள்ளார் இயக்குனர் ராஜீவ் முருகன் ஒலிம்பியா அம்பேத்குமார் தயாரிக்கும் இந்த படத்தில் ஜிவா கதாநாயகனாக நடிக்கிறார் சாமி ஸ்கொயர் படத்தின் ட்ரெய்லர் புதிய மைல்கல்லை தொட்டுள்ளது பெரும் எதிர்பார்ப்பிற்கிடையே வெளியான இந்த ட்ரெயிலரை ஒரே வாரத்தில் ஒரு கோடி பேர் பார்த்து ரசித்திருப்பதாக படக்குழுவினர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் ஸ்டுடியோ கிரீன் சார்பில் கே இ ஞானவேல் ராஜா தயாரிப்பில் உருவாகி வரும் படம் காட்டேரி யாமிருக்க பயமேன் படத்தை இயக்கிய டி கே இந்த படத்தில் வைபவ் கதாநாயகனாக நடித்திருக்கிறார் இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன கேட்டு சுவைக்க அற்புதமான நிகழ்ச்சிகள் நற்றினையில் இருக்கின்றன சுவைத்து மகிழ வாருங்கள் டபிள்யூ என்ற இணையதளத்துக்கு நன்றி வணக்கம்